அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நம்பிக்கை கொண்ட ஒருவர் விருந்தினரை கண்ணியும் மேலும் அல்லாகவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் உறவினருடன் இணைந்து வாழட்டும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் நல்லதை சொல்லட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி சொல்லாஹ்வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு பூஜ்ஜியம் ஒன்று முஸ்லிம் நான்கு